وَاذْكُرُوا مِنَ الْجَنَّةِ الَّتِي كُنتُمْ تُسْعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّنْ غَفُورٍ رَّحِيمٍ وقال النبي صلى الله عليه وسلم من خاف اجل وجن دلج بلغ المنزل الا ان ثل عسل الله الغالي الا ان ثل عسل الله الجنه او كما قال صلى الله عليه وسلم دنيا طيبه يرواد له الاخوه التايماغله الله جل جلاله عن من والوه ان لم نوه بربنجتيم படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய ரீனாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த அல்லாஹான் உலகத்துல படைத்திருக்கிறானோ அந்த எல்லாத்துக்கும் ராஜ்காக இருக்கிறதும் அல்லாஹா எனவே தனியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு என்னென்றா ஒவ்வொரு மனிதனும் தகுதியானது தன்னுடைய அடிமத்தனத்தை உலகத்துல காட்ட வேண்டும் என்பது அல்லாஹா எதிர்பார்க்க இரண்டாவது கண்ணிய சுபரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஒரு மனிதன் உலகத்துல எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் அந்த மனிதன் அல்லாஹ் முறையில விளங்காம பாத்தாகினான் என்றான் அவனை போல ஒரு நஷ்டவாதிகள் அவன் எவ்வளவு இனிமான மக்கள் யோசிச்சு பாருங்க சில நேரத்துக்கு நாங்க எங்களை பத்தி பெருமைப்படுறோம் நானூறு டாக்டர் நானூறு என்ஜினியர் நானூறு ஆளின் நானூறு முக்தி நானூறு பெரியோர் எம்ஜி நானூறு சிஇஓ நானூறு பிரசிடன்ட் என்று சொல்றோம் ஆனால் நான் என்று சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு எங்க என்ன இருக்குதுன்னு யோசிச்சு எங்களை படைத்தவன் பரிபாலிக்கூடியவன் போஷிக்க கூடியவன் அவன் எவ்வளவு எவ்வளவு மனிதன் திறமையானவனாக இருந்தாலும் அந்த மனிதன் ரொம்ப ஆலமீனுக்கு முன்னால ஒரு சூசிக்கும் பொறுமதி இல்லாதவன் தான் நாங்க எப்படியா கொண்டு வந்த பொறந்த எப்படி கேட்கிறான் நாங்க இந்திரிய துளியாக இருந்த மக்கள் உடுப்புல பட்டா சீ என்று சொல்லுவோம் அவ்வளோ கேவலமான நிலைமை இருந்தவங்க தான் நாங்க ஒவ்வொரு மனிதனை கேவலம் என்று சொல்றோம் ஒருத்தர் டாக்டர் இருக்கிறார் என்ஜினியர் லாயரா இருக்கிறார் யாரா இருந்தாலும் ஒரு மனிதன் உமாவ மதிக்கல பாப்பா மதிக்கலா நா என்ன சொல்லுவோம் நல்ல மனிதன் தான் நல்ல அகலாக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் அல்லாஹ மறக்கிறது கேவலமாக கஜேந்தபுரிய பெரியோர்கள் சகோதரர்கள் அல்லாஹ் அதைதான் கேட்கிறான் அவன்ல பாத்தெடுத்த தாய மறக்கிறது கேவலம் என்று படைத்த அல்லாஹ மறக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் என்று அல்லாஹ் அவன் தான் உனைய படைத்தான் யோசிச்சு சகோதரர்களே தாய்மார்களே இவ்வளவு அழகான அமைப்பிலைகளை படைச்சிருக்கிறார் தன்னாட்டிக்கு முன்னால போனா எங்களை அழக பார்த்து நாங்கள் ருசிக்கிறோம் ரசிக்கிறோம் ஆனா அந்த முழு உடம்பையும் யாரு படைத்தது அல்லஹா அமைப்புல போதுகாட்டேன் முகத்தை தாயுடைய முதுவின் பக்கம் திருப்பினேன் அல்லாஹான் செஞ்சா ஏழு மாசத்திற்கு சொல்லுவாங்க பத்து மாதம் ஒன்பது மாதம் பூர்த்தியான உடனே தாயிட வைத்துக்குள்ள இருந்து வெளியாக்குமாறு நான் தான் அந்த மலக்கு ஏவினேன் அந்த மலக்கு தன்னுடைய சிறையின் மூலமாக உன்னை உலகத்தின் பக்கம் தங்கினார் அல்ல உலகத்துக்கு வெளியாக்கினான் இப்ப சொல்றம் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு லீடர் எல்லாமே சொல்றோம் ஒன்றும் தெரியாம மக்கா தோதாம தான் நாங்க உலகத்துக்கு வந்தோம் அல்லஹா என்ன சொல்றான் கண் கேட்கறதுக்கு காது சிந்திக்கிறதுக்கு புத்தி எல்லா நியாம தான் வரங்கினோம் என்பதா அல்ல இவ்வளோ நியாமத் பிறந்ததுக்கு பின்னால யோசிங்கிறதுக்கு சக்தி இருக்கிறதுக்கு காலா சக்தி இல்ல நாளுக்கு நாள் இந்த உடம்ப நான் தான் வளர்த்தேன் என்பதா அல்லா எவ்வளவு சந்தோஷப்படுறோம் எழுப்பி நடக்கிற நேரத்துல யார் தர டியூஷன் கிளாஸ் போறாங்களா புள்ளைய நடக்க வைக்கிறதுக்கு கனியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹான் இந்த எல்லா ஞானத்துல தந்தார் எவ்வளவு அளமான ரிஸ்க்கு கேட்பாடு செஞ்சிருக்கிறான் தாயுடைய வைத்துக்குள் இருக்கக்கூடிய நேரத்துல உனக்கு ரிஸ்க் தந்தது யார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறார் அந்த பால் புளி காலத்துல சூடாக இருக்கும் சூடான காலத்துல புளிதாக இருக்கும் என்பதாக இவ்வளவுதான் அனுப்பிக்கும் மேற்பாடு என்ன கஷ்டம் இருக்குது நாங்க ஏற்றுக்கொள்வோம் நாங்களே சமாளிக்கிறோம் நாங்க சொல்ல போறோம் இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே மவுத்து வனக்காட்டியும் எவ்வளவு ரிஸ்க் என்ற அல்லாம செய்தான் அல்லாக்கு என்ன கஷ்டம் இருக்கிற எனக்கு சாப்பாடு தாரு குரான் கேட்கிறான் மனிதனே ஒனே படைக்கிறது சிக்ஸ் பீ ஒனே படைக்கிறது கஷ்டமா அல்லது ஏழு வானங்களை படைக்கிறது கஷ்டமா என்ற அல்ல கேட்கிறான் அதுல சூரியன் அதுல சந்திரன் அதுல பிளானட் அதுல ஸ்டார் எவ்வளவு படைத்திருக்கிறேன் ஆனால் ரப்புக்கு மாற்றம் செய்யறதுல எவ்வளவு தைரியமா இருக்கிறோம் பாரு கண்ணத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களை யாருக்கு மாற்றம் செய்வோம் அவன் எவ்வளவு உள்ளவன் அவன் எவ்வளவு சக்தி உள்ளவன் அவன் ரிஸ்க்கு எவ்வளோ அழகான ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் செய்ததாக முழு உலகத்தையும் ஆட்சி செய்தது அல்லாஹா பிரிபான எவ்வளவு ரிஸ்கு ஏற்பாடு அல்ல புறாண்டுகளும் அழகா சொல்றான் அண்ணா தூவ்லா அல்லா சொல்றான் வானத்திலிருந்து மலை பொடியை வைக்கிறது நாங்க தான் பூமிய பிழைக்க வைத்து மரம் செடி கொடிகளை வெளியாக்குறது நாங்க தான் நீங்க என்ன செய்வீங்க இவ்வளவு எல்லா ஏற்பாடு வழிபடாம இந்த உலகத்துல எங்களுக்கு நிம்மதி என்றதே இல்லதான் முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய என்னுடைய பலக்கத்துக்கு ஒரு முடிவே இல்லை என்பதாக அல்ல அல்லா சொல்றேன் முடிவுண்டே களியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே நன்றாக விளைவு பண்ணுவோம் பரக்கத்து என்று செல்றது உலகம் அல்ல இருக்கிறத கொண்டு போதுமாக்கிக் கொள்றேன் செஞ்சு கொண்டு அவங்களுக்கு துணியா கிடைச்சது அவங்களும் செல்ற நாங்க என்ன ஹராத்த செஞ்சாலும் பறக்கத்தா இருக்கிறோம் என்று சொல்லுவோம் செய்வது தூள் செய்வது ஆரம் சொல்ற நாங்க பறக்க நல்லாதான் இருக்கிறோம் நாங்க கணிணத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஒரு மனிதன் அமல் செய்யாமல் எங்களுக்கும் அந்த கேள்வி வர தானே செய்யும் நான் ஒரு ஹராத்த செஞ்சு இல்லை வந்துட்டேன் வட்டிக்கு கைய வெச்சியே இல்ல ஹசரத் அவர பாடங்களே ஹசரத் முழுக்க முழுக்க ஹலால் ஹராமலதான் அடிக்கிறான் தொழூரான இல்ல அவன் பாவம் செய்யறான் என்ற தெரியும் ஆனா அவன் எவ்வளவு நல்லா அடிக்கிறான் ஹசரத் என்று சொல்லுவான் ஒரு ஊடு ரெண்டு ஊடு லண்டன்ல மட்டும் இல்ல ஸ்ரீலங்கால எவ்வளவு ஊடுகள் அவருக்கு கனியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஆனா நபியாம சொன்னாங்க இத பார்த்து நீங்க ஏமாறவான தெரியுமா போறல தூண்டிடு தூண்டிடுவான் அதுல ஒரு புல்வோண்ட போட்டு தண்ணில போட்டு மீன் கடிச்சோடனே யாரும் விழிக்கிறல்ல மீன் கடிச்சா லோ சொல்றேன் அப்படியே என்ன நடக்கும் அந்த மீன் அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டு புல்லோணுமா மாடு கொண்டாந்தா புண்ணா போணுமா ஏன்னா அவளை வளர்க்கவா போறீங்க இல்ல வெட்ட போறோம் இன்னும் பொண்ணு கட்டும் வீட்டுல உள்ள எலிக்கு யாரும் சரி வைக்கிறது பொறிச்ச இறச்சி துண்ட பொறிச்ச பரவாது வைக்கிறது என்ன அந்த மீ அந்த எலியோடு இருக்கிற இறக்கத்துக்கு நல்ல திங்கு நல்ல சாவுதான் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே அதைதான் நீங்க எந்த மக்கள் உலகத்துல எங்களைய மறந்து வாழ்றாங்களோ எங்களுக்கு பிளவு காட்டுறாங்களோ பாவம் செய்யறாங்களோ அந்த மக்களுக்கு நாங்களை தருவோம் அவர் சங்கோஷப்படுவார் சொல்லுவார் முகத்தை பாக்குறான் என்ற நாங்க அந்த என்ன தூள் செஞ்சாலும் மஜ்ஜம் செஞ்சு கொடுக்க எங்களோட முகத்தை பார்க்க தான் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்கள் நாங்க அவங்களை பிடிப்போம் அந்த நேரத்துல தண்ணமாறுவோம் எழு கட்டோ எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஹராத்த செஞ்சு ஒருத்தர் நல்லா இருக்கிறார் என்றத ஹராத்த செஞ்சு ஒருத்தர் நல்லா இருக்கிறார் என்றத நீங்க அவர் நல்லா இருக்கிறார் என்று நினைக்க வான அவர் ஒட்டு புடிக்க போறார் நீங்க எனக்கு வழிபட்டீங்க கொஞ்சமாக இருந்தாலும் சந்தோஷம் தான் வாழ்கிற நிம்மதி எனக்கு மக்கள் மாற்றம் என்னுக்கு மட்டுமல்ல அவருடைய கிடைக்கும் எத்தனையோ பேர் இருப்பாங்க நல்ல புள்ளே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே எங்களை ரப்போடைய கோவத்தை நாங்க பயப்படுவோம் உலகத்துல அல்ல படைச்சிக்குறதே கொஞ்சம் காலம்தான் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் மவுத்தலைச்சி இருக்கிறான் யாருக்கும் சரியா நாங்க எப்ப மவுத்தோம் என்று சந்தேகமே இல்ல ஒவ்வொருத்தருக்கும் மவுத்தலைச்சி தான் இருக்க உலகத்துல நாங்க எப்படிதான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு போகணும் பட்டம் பதவியில் உள்ளவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க மக்கி என்று பெரிய பெரிய வீடுகள் பங்களோக்கள் கேட்ட சொல்லுவார் ஆப்கனிஸ்தான் லண்டன் வீட்லயா ஸ்ரீலங்கா வீட்டுலயா கபூர் என்ற வீட்டுல தான் வைப்பாங்க போயிட்டு அவரையும் சொல்ல மாட்டாங்க ஜனாந்தர் திருமணி கிடைக்கிறாங்க கேட்பாங்க மையத்தை திருமணி கிடைக்கிறாங்க பேரு கேட்பில்லாமே யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அல்ல மவுத்தாக்கிய தீர்வார் அதுல எந்த சந்தேகமும் இல்லை மவுசே இது எந்த அரசியும் விட இல்ல எவ்வளவு பெரிய ஆட்சிகள் இருந்தாலும் மண்ணுக்குள்ளதான் இருக்கிறான் மவுத்து நிச்சயமாக வாழ்ந்து சேரம் கண்ணிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே ரபு நிச்சயமா ஒரு நாள் இதை மௌச தரதான் போறான் ஆனா அந்த மவுத்துக்கு முன்னால மவுத்துக்கு பிரிப்பேர் பண்றது இருக்குது அதுதான் எந்த நேரத்தில் அல்ல எடுப்பான் என்றது தெரியா ஒவ்வொரு நாளும் எங்களோட உறுப்புகளால் மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த உறுப்புகள் தியாமத்து எதிர்ப்பாக பேசதான் போக நினைக்கிறோம் ஒரு மேன் காரணம் மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறான் அவன் நாங்க பாக்குறோம் இல்ல என்று ஆனா நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அவனோட ஒவ்வொரு செயலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தியாமத்துலேயே நாள் அல்ல பட்டோலைய தாட்டதான் போறான் நீங்களே பார்த்து முடிவு செய்ய அல்லா சொல்லு பட்டோலையை பார்த்து ஆச்சரியாம எந்த அளவுக்கு அல்லா சொல்றான் அந்த மனிதன் பட்டோலையை பார்த்து ஆச்சரியப்படுவான் இது ஆச்சரியமான கிட்டாபு ஒன்றுமே விடுபட்டுள்ள அடைய மனைவிக்கு தெரியாம இதுக்குள்ள இருக்குது மனைவி கனானுக்கு தெரியாம செஞ்ச எல்லாம் பாவங்கள் இதுக்குள்ள இருக்குது நான் தியேட்டருக்கு போனது அந்த அராத்த செஞ்சது இந்த அறாத்த செஞ்சது யாரும் இதுல எழுதப்பட்டிருக்கிறேன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஆனா இத கூட ஒரு பாவி மறுப்பான் யாருல இந்த பட்டோல பொய்யல எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவோம் அல்ல சொல்லாமன் இதை எழுதினது மனிதன் அல்ல தங்கையான மலாய்க்கார்கள் இல்ல இல்ல மலத்தெல்லாம் பொய்யதான் எழுதி இருக்காங்க கணேசனுக்குரிய பெரியவர்களை சகோதரிகளை தாய்மார்கள் பொதுவா என்ன இங்க எப்படி தெரியாது என்ன சொல்லுவாங்க யாரும் ஏற்றுக்கொள்றதுல ஆனா நரகத்துக்கு யாரும் அப்படி போக மாட்டாங்க அந்த மனிதன் மறுப்பான் அல்லாஹுல ரெண்டாவது கொண்டு வருவான் அதுதான் ஒவ்வொரு பூமியும் பேசுறதுக்கு ஆரம்பித்து இந்த ஹரோ ஏரியா பேசும் இந்த லண்டன் பேசும் ஸ்ரீலங்கா பேசும் ஒவ்வொரு பூமியும் இந்த இன்டர்நெட்ல ஏந்த முதுவுக்கு மேல இந்த கிருத்தி சைட் எல்லாம் பூமி பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் ஒவ்வொரு இடமும் நான் செஞ்சு பாவத்த பக்கத்தான் போகுது ஆனா பாதி சொல்லுவான் ஹெரோவா ஸ்ரீலங்கா தானே புறந்த நான் லண்டன் பக்கத்துக்கே போயிட்டு இல்லையா பூமியம் பொய் என்று சொல்லுவா யாரும் இந்த சாட்சியை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லைன்றே சொல்லுவார் அல்லாஹ் அந்த நேரத்திலையும் ஒன்னும் சொல்ல மாட்டான் பொலிஸ்காரன் சூர கண்ணத்துக்கு அடிச்சு போட்டு ஆனா அல்லாஹ் அப்படி செய்யமாட்டேன் அல்லாஹ் கேட்பா யாரை ஏற்றுக்கொள்வாய் நான் யாரையும் நம்ப உம்மா வாப்பா ஒன்றும் இல்லை நான் என்னைய மட்டும்தான் நம்புவாரு அதுதான் யாசிம் அல்ல ஓம் வசூ கல் மு ால் நாங்கள் அந்த மனிதண்ட வாழ்க்கை சீல் அடிச்சுடுவோம் அந்த மனிதண்ட கைகள் பேசும் கால்கள் பேசும் அவருடைய கண் அவருடைய காது அவருடைய உள்ளம் அல்லா பேச உள்ளத்துள்ள பெருமை உள்ளத்துக்குள்ள கோபம் உள்ளத்துக்குள்ள பொறாம இது எல்லாமே உள்ளம் பேசும் இவன் இவ்வளவு பெருமை உள்ளவன் ஆறுனா இந்த கண்ணாடி உறுப்புகளை சொல்லும் ஒவ்வொரு பொருட்களுக்கு பேசக்கூடிய ஆட்களை கொடுக்கக்கூடிய எல்லாம் இன்றைக்கு எங்கள பேச வச்சுதான் நாங்கள் அல்லாவுக்காக வேலை எல்லாம் பேசியே தான் செய்யும் இன்பத்துக்குள்ரம்பிர்களே சகோதரே தாய்மார்களே மூவாயிரம் பேர் இருக்கிற இந்த இடத்துல நான் ஒருத்தர் பேரை சொல்லி என்ற சொல்றேன் இந்த முர்ஷித் என்றவர் இப்படி பாவம் செஞ்சிருக்கிறார் நீங்க யாரும் அவரோட பேச வானம் என்று சொன்னான் பெரிய கேவலம் வந்து சொல்லு ஏன் எல்லாத்துக்கும் முன்னால எந்த பேரை சொன்னீங்க தனியா வந்து செல்லடைஞ்சே மூவாயிரம் பேருக்கு முன்னால எந்த பேரை இப்படி வித்துக்கீங்களா இதே தாங்கையில எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி கொள்வாங்க இந்த மாத பிரச்சனை நிறுத்து பாப்பானோ பாவத்துடைய தட்டு கீழே போச்செண்டா செய்யப்படும் என்ன புலானு பிள்ள இன்னார் அவருடைய மீசாண்ட இடது பக்கம் கூடிவிட்டது பாவங்கள் கூடிட்டு அவன் மூதேவியாகித்தான் சீதேவியாக மாட்டான் நரகவாதி என்பதாம் மூவாயிரம் பேர் எங்களுடைய முன்னால இன்னார் நரவாதி என்று தென்னா இவ்வளவு பெரிய கேவலம் என்றதை யோசிச்சு பட்டோல் எடுத்து கையில கொடுத்தா நல்லா இருக்குமேலியாம் இந்த பணம் எனக்கு எந்த உதவியும் செய்ய இல்லை உதவி செய்ய போகாது அவ்வளவு பெரிய கை சேதம் கணேசுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை தாய்மார்கள் ஏன் வட்டிக்கு கைய வச்சீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க இல்லாட்டி நீங்கள எங்க குடும்பத்தை பாப்பிங்கிற ஆளுக்களும் இருக்கிறான் வளர்க்குள்ளைக்காக வேண்டி செஞ்சவன் அல்லாஹ் சொல்றான் இவன நரணம் போனே அவன் சொல்ற வார்த்தை என்னென்றதையும் அல்லாஹ் போறான்னு சொல்றான் என்ன தெரியுமா செய்வாரு போட்ல இருந்து கீழே தண்ணில புரிந்தவருக்கு கைய கொடுத்தா எங்கரையும் சேர்த்து போட்டையும் சேர்த்து தான் வெளியே வர பாப்பார் நரணம் போ என்று தென்னுடனே அவர் சொல்லுவார் யா அவனத்துக்கு போடிய நரணத்துக்கு போட்டியா அப்படின் எவ்வளவு செஞ்சாய பரவாயில்ல ரப்பே எல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் நரகத்துல போட்டு அப்படி அவனோட சேர்த்துதான் நீ வாழ்ந்தாய் பறவை எல்லாத்தையும் போடுடியா என்னைய மட்டும் நீ பறக்கத்துல போடு என்று சொல்லுவான் அந்த மோசமான நிலைமை நடக்கும் இப்படி எல்லாம் நடக்க போது கவனமா நடந்து போ கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே ரப்பல ஆலமின் தெளிவாக தெரியா மந்தான் சரிவரா அதெல்லாம் தெளிவாக செல்லிதான் இருக்கிறான் குரான் ஜித்துல ரோக்கம் எங்களை வாழ்க்கையை மாத்திரத்துக்காக வேண்டி இருபத்தி ஏழு நாட்கள் எத்தனை பாவங்களை விட்டோம் என்ற இருபத்தி ஏழு நாட்களுக்கு நான் எத்தனை சுண்ணற்களை சொல்லுவோம் முதலாவது ஒரு மனிதன் திருந்தோனும் என்றா அவன் வெளி தோற்றத்தை மாத்தோணும் அது ஆக முக்கியம் அதுதான் ஒரு பெரியார் செல்வாபு तेरे महबूब की शबहत लेकर आया हूं। याला, ओड़, ओड़, ओड़, एदो याला। एदो ஜோட ஏதோ நபியாவோட வெளிவங்கினேன் எடுத்து வந்திருக்கிறேன் வெளிராங்க தாகிர் எடுத்துட்டு வந்தேன் அதுல ஹக்கீசத்தவிப்ப ஜிசம் உண்டாகமோ உடம்பு உண்டாகமோ அதுக்கு பொருள் தான் ரூதப்படுவது சிங்கம் லயன் என்று அது ஊதுற ரூபம் லயனுடைய ரூபா முகம வெளிவங்கே சந்தேகம் முஸ்லீமா பாக்கிறாரு ஆனா முடியெல்லாம் ஒரு லைன் தாடி முஸ்லீம் கண்ணியத்துக்குரிய பெரிய சோதரிகளை யார ஏமாத்த போறோம் உயிரோடு அவங்களுக்கு கூட வெற்றி இருக்கிறது இந்த நபியுடைய முகம்மது ஆனா கவலைக்குரிய விஷயம் என்னன்னா எங்கட கம்யூனிட்டி நாங்க சொல்றோம் நாங்க லண்டன்லதான் நினைக்கிறோம் நாங்க எல்லாம் யூகேக்கோ எனவே சிட்டிசன் கிடைச்ச உடனே நாங்க இஸ்லாமத்துல இருந்து வெளியே போன மாதிரிதான் நினைக்கிறோம் என்னையதான் பண்ணணும் ஆனா எங்களோட உண்மத்துடைய ஆலாச பாஷா இருக்கிற நிலைமை என்ன அந்த ரெண்டு நபிமார்களை ஃபாலோ பண்ண இல்ல அந்த நபிமார்களோட உண்மத்துல இருக்கிற யகுதி நசராக்கள் ஆக கெட்ட மக்களை ஃபாலோ பண்ண பாட்டு அல்லது படம் நடிக்கிறவங்களை என்ன பொய்ய சொல்றோம் உள்ளத்துல கைய வைங்க யாரு யாரோட மஹ்பத்தோ மவுத்தாங்க எழுபுற நேரத்தில் முஸ்லிம் தாக்க எழும்புவானே யோசிக்க வேண்டிய ஆலாத்தாக இருக்கு அமலான தந்திருக்கிறேன் எனவே முழு வாழ்க்கையுடைய சுருக்கம் என்ன ரெண்டு அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாவுடைய கடமைகள் வாழ்க்கையை அதே மாதிரி நன்றாக விளங்கிக் கொள்வோம் ஜோக்கள் நாங்க வெறும் அல்லாவுடைய விஷயத்துல மட்டும் செய்வதூக்குள் அவருடைய விஷயத்துல போறான் என்று அது எப்படி என்றது நாங்க முசாக்கரா செய்யும் من رمضان عند الافطار கடினாலை من شهر رمضان عز و جل ما من رمضان عز ما الى ஒரு நாளைக்கு ஒரு மில்லியன் 60 மக்கள் அல்லாம் இருந்து முதலாவது நினைச்சி வாரம் ஆனா பாருங்க முதலாவது நபி சொன்ன முதுமீன் முதுமின் அந்த போதை வசிக்கிறத விடத்துக்கு யாரும் இல்லையோ அவருக்கு தொந்தரவு கொடுக்கிற பழக்கம் இல்ல கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே நீங்க அதை நிற்பட்ட தயாரில்ல லைலத்துல அதை நிற்பதுக்கு நீத்தே இல்லைண்டா போறா கண்ணிய சோதர தாய்மார்க்கு ஆப்பிந்தி பாலி டெய்ன் யாரு தன்னுடைய தாய் தஞ்சர்களுக்கு மாற்றம் செய்யறோம் இவர அல்லாம முன் கப்பல வந்துதான் சொல்லுறா கேட்டா சொல்றாங்க தாய்மார்களை நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லா கிட்ட மன்னிப்பை தேடி லெயிலூர் பதிரெண்டு வருஷத்துக்கு ஒரு கசனி வாரம் வல்லா இந்த நாள்லயும் மன்னிப்பு கிடைக்காத கூட்டத்துல சேர்ந்துட்டோம் என்ற எவ்வளவு பெரிய நஷ்டம் வரா ஜனம் காட்டவார் அவ்வளவு முருவல் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி எவ்வளவு பிரச்சனை கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சோதனைகளை தாய்மார்களே விலங்கி குழம்போ அதை விட முழு சரிய கேக்குற தொடர்பான அடியான் மன்னிக்காட்டி ஒற்றுமை வரணும் அது வர காட்டி அல்ல மன்னிக்க மாட்டான் நாங்க சொல்ற உலகத்துல நாங்க தான் நல்ல மக்கள் இல்ல நதியாங்கிட்ட திறந்தவங்க மக்களுக்கு நல்லவன் உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க தேங்க மனைவி மாட்டாய்கி பேசுங்க இருந்தாலும் இன்னும் தங்கியது பொறிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஹுக்கூகுல் இபாதத் இதுல பிரச்சனை தான் மாஹரீன் ரப்புகிட்ட நாம பயப்படுறோம் ஹுக்கூகுல்ல அல்லாஹ் நிச்சயமா zina செஞ்சalum அல்லாஹ் மன்னிப்பான் ஆனா அடுத்தாண்ட விஷயத்துல எவ்ளோ பிரச்சனை நாங்க படுத்து நிக்கிறோம் எவ்ளோ அநியாயம் செஞ்சிருக்கோம் என்னோட हकுகள நாங்க நிறைவேடாம இருக்கோம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிக்க போறதே இல்ல நானாவது ஆள் நபியான் சொன்னாங்க முஷாஹின் முஷாஹின கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மாதம் இவர் பண்ணி விடுற அடிச்சு எல்லாத்துக்கும் பரப்புற ஒரு என்ன சரி யாருக்கு சரி தவறு நடந்திருந்தா இதோ முகம்மது முன்னால் இருக்கிறார் நீங்க தாராளமாக வந்து பழிவாங்கலாம் என்பதாக சொல்றாங்க யாருக்குமே அநியாயம் செய்யாத ஹபீப் எாங்க யார சூழல்ல ஒரு யுத்தத்துக்கு போற நேரத்துல உங்களோட சாட்டையால நீங்க என்ன முதுகு அடிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கிற சகாபாக்கள் கொதிக்கிறான் உங்க மேல் ஒண்ணிசாங்கடிச்சிங்க கண்ணியத்துக்குரிய பெரிய சகோதரர்களே தாய்மார்களே வீட்டுக்கு போகணும்னு பாத்தியமா கேக்குறாங்க என்ன சொன்னாங்க இப்படி விஷயம் சொன்னாங்க யாருமே முன்போ இல்ல அடிபட்டுறதுக்கு நாம சொன்னோம் சின்ன மாப்படி போறாங்களா சாட்டே மூட்டால வந்துட்டு அவரை நபியாவோட முதுகு பக்கத்துல கைச்சு அப்படியே நபியாங்களை கட்டி பிடிச்சு அணைச்சி செல்றாங்க யாரும் சூழல்லா எனக்கு தேவைப்பட்டு முதுகுல உள்ள அந்த மாத்த பாக்கிறதுக்கு யாரும் அதுக்காக வேண்டிதான் இப்படி செஞ்சேன் என்ன அல்லாக்காக வேண்டி மன்னிங்க நான் என்ன செல்ல வார நின்றா யாருக்கும் அநியாயம் செய்யாத ஹபீன் எழுந்தி நின்று உம்மத்துக்கு மத்திய செல்றாங்க நான் இதோ தயாரிக்கிறேன் என்ன சரி என்னையால நடந்துதான் பாரு தூக்கி கேட்டாங்க சில நேரங்கள்ல நாங்க பேரை பத்தி புறம் பேசிக்கோம் யோசிச்சு பாருங்க தெரியுமா பெரிய பாவம் அவருக்கு அந்த பேய்த்து எப்ப அவருக்கு மதுர இருக்கிறத பேசுறது தான் புறம் இருக்கிறது பேசுறது தான் புறம் இல்லாதது பேசுறது அவரது ஒரு இருக்கிறது தானே சொன்ன மதுரர் புத்தம் தானே சொன்ன புத்தத்தை தான் ஹாரம் மன்னியும்படி பெரியோர்களை சகோதரர் அவர்க்கும் செய்து பேசிட்டேண்டா இவர்தான் இந்த பிதறாவை செய்றார் என்ற டைரக்டாக போய் மன்னிப்பு கேக்காத வரை அல்லாஹ் மன்னிக்கமாட்டார் எட்பா ௧ய்பா அவர்க்கு பேசி சேறல்லியோ உலமாக்கள் எழுறாங்க நாங்க ஆதரவு வைக்கிறோம் அவர்க்கு பேசி சேராத சுத்தி நீங்க தௌபா செஞ்சி அல்லாஹ் மன்னிப்பு தருவான் என்றான ஹபீப் एवளோ பக்குவமானவங்க என்ற ஒருநாள் দোয়া கேக்குறாங்க அல்லாஹ் ஹும்மா இன்னி அஸ்தகீடு عندك அஹ்தன் லன் தஹலிக் மீ யார்ல நான் உனக்கு ஒரு ஒப்பந்தம் வைக்கிறேன் மாற்றம் செஞ்சிடாதயா து ஜலத்துஹோ என நானும் ஒரு சாதாரண மனிதன் ரப்பே நான் யாருக்கு சரி ஏசிருந்தா நான் யாருக்கு சரி அழிச்சிருந்தா நான் யாருக்கு சரி சபிச்சிருந்தா தன்பதன் துக்கர் என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கிறேன் என்பது மறந்திருந்தா யால அவங்களுக்கு அதை கூலியாக ஆக்கிடுவாயா இந்த அளவுக்கு ஹபீர் பக்வமாக இருந்தாங்க ஆனா நாங்க சொல்றதுன்னு அவங்கதான் வருவோம் மன்னிப்பு கேட்க நாங்க எல்லாம் குறைஞ்சி போல நான் மூக்காவது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே அதே மாதிரி சகோதரர்களே தாய்மார்களே என்ற கிசாப்ல வருவது ரெண்டு ரிவாயாஸ் ஒரு ரிவாயத் வந்து உறவுகளை முறிச்சி மக்களோட பிரச்சனை படுத்தி ரெண்டு பேர் பேசாம கீசாம இருக்கிறாங்க அவர் கொஞ்சம் எழுப்பி போட்டும் என்றே சொல்றா ஹஜீஸ்ல வந்து இருக்குது அல்ல எல்லாத்தையும் மன்னிப்பான் ஆனா ரெண்டு பேரை மன்னிக்க மாட்டான் ஒத்துமையாக காட்டி அவ மன்னிக்கவே மாட்டோம் என்று அல்ல முடியும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்கள் ஒத்துமையே சசாவை உண்டாக்குறது எவ்வளவு பெரிய பாரு அமல சொல்லி தரவா என்பதாக அதிர்ஷ்டம் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஆக முக்கியம் தான் மக்களுக்கு கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சௌபா என்று செல்வதுல செய்யக்கூடியது எனவே அது சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த நேரத்துல பேசுவோம் all of us we expect that today it might be the laylatul qadr and we prepare ourselves to do tawbah when it comes to tawbah my dear respected brothers allah haq subhanahu wa ta'ala has given us two huquq one is huququllah number two is huququl ibad whatever related to allah's huquq beshak allah is kareem allah is raheem allah is ready to forgive us but the main thing When seeking forgiveness from Almighty Allah, my dear respected brother, sometimes we might miss our prayers. So we should have an azam, we should have a near, strong near, that whatever prayers I have missed, Ya Allah, I am doing tawbah for it now, and I will do the qaza for it, Ya Allah. And whatever fast that we have missed in Ramazan, whatever form, the tawbah for it is not only tawbah, Ya Allah, forgive me, no. We should write even a rasiyah. If we pass away before we do the qaza of the sound, of the fasting we are simple it is a thing so it is very important we should prepare ourselves to do the qaza of our sawm also even the pa and if the hajj and umrah is obligated to us and still we have not performed it we should do tauba now and we should plan to perform our hajj and umrah at least right as a tier because if we pass away without it at least from our inheritance some might perform that hajj and some might uh, perform the uh, saum also my dear respected brothers huququllah okay whatever it is allah is kareem allah is raheem allama i poongi was when we take the whole sharia 20% is huququllah but most of the area 80% of the sharia is huququl ibad whatever حق that we have to do to our neighbors for our parents for our wife for our children for the muslim community my dear respected brothers these huquq are very important that's what it is mentioned in the hadith prophet sallallahu alaihi wasallam said each and every day at the time of iftar allah ko subhanahu wa ta'ala forgives 1 million people 1 million people kulluhum ghadistawjabu an-nar deva deva uh, uh, decided to jahannam but at that time every day allah forgive those people and enter them to jannah then for 30 days just imagine for one day it is 1 million for 30 days it is 30 million and in the hadith prophet allah ali wasallam said on the last day allah will forgive the same amount of people which allah have forgive for 30 days that means another 30 million all together 60 million people are forgiven this is excluding laylatul qadr but on the laylatul qadr what i am trying to say my dear respected brothers what i am trying to say On the day of next morning, after the Laylatul Qadr, Prophet sallallahu alayhi wa sallam is asking Jibreel, for oh, Jibreel, how was the night Laylatul Qadr? Jibreel said, Ya Rasulullah, Allah forgave a lot of people except four people. So when Prophet sallallahu alayhi wa sallam narrated this hadith, the sahaba asked, Who are the four people Ya Rasulullah? On the day of Laylatul Qadr, Laylatul Qadr they were not forgiven? Yes. the first person is mudam mino khamrin the one who is addicted for wine he is not ready to give give away the wine or the intoxicant so on the day of laylatul qadr allah will never forgive him and the second person afun libali dai sometimes he might say oh hazrat In this Ramazan, my ibadat was very perfect. I have never missed one Laylatul Qadr. I didn't miss my tarawish. Every day I used to pray Qiyamun Layin, SubhanAllah. But on the day of Laylatul Qadr, Allah will not forgive him if he has a dispute with his parents. Aakul liwaali day. He is ready to do the Tawbah, but Allah will not accept his Tawbah because he is a disobedient son. and the third person nabi sallallahu alaihi wasallam said fasihur rahimin the person who has cut his relationship with the relative with the relative brother sister he has lot of problems with the family my dear respected brothers and elders prophet sallallahu alaihi wasallam said allah will never forgive him on the day of laylatul qadr and the fourth person al mushahin sahaba asked huway mushahin ya rasulullah of the misarim the one who creates fitna dispute in between the united community he is creating fitna and the, and because of that fitna the the the, the ummah is disputed so my dear respected brothers on the day of laylatul qadr we think that okay we are coming to do the tawbah not only for the huququllah even for huququl ibad is very important that we should do the tawbah So we should prepare ourselves speak to our mothers oh mother if i have done something done something wrong please forgive me we we'll speak to our wife because if they, they do not forgive us in huququl ibad allah will never forgive us it is mentioned in tabarani ibnu mas'ud radiyallahu ta'ala anhu when he came to a majlis he said if there is a person who has cut his relationship with between the relative please get up, if there is a Qasi or Raheem, please go away from our majlis. Because we are going to ask Dua from Almighty Allah. If that person is there in our majlis, Allah will not accept our majlis for us. In another hadith, Asbahani rahmatullahi alayhi narrates that hadith, Prophet came to a majlis and said, if there is a Qasi or Raheem, if somebody has a dispute, or if somebody have cut his relationship in his family please get up and go and it is mentioned a youngster he got stood up and he went on as he had a problem with his aunty he went and seek forgiveness and the aunty forgave him he came to the majlis and then prophet sallallahu alaihi wasallam said if there is a person qati urahim in a majlis the rahmat of allah will never come to that majlis But collectively we are going to ask tawbah we are going to ask dua from allah my humble request if there is somebody who is even still not ready to go and seek forgiveness from for whomever we have uh, uh, disputed please get us and go away we are not bothered about it because we want our tawbah from almighty allah we want our dua to be accepted So my dear respected brothers what we expect from Allah subhanahu we are taking forgiveness from Allah but we are not ready to forgive others why is it so this is what Allah subhanahu wa ta'ala is expecting from us faakhiru dawanan alhamdulillah so more lectures visit slhub.com